ஸ்ரீகுருப்போ நம அபார கருணாசிந்து ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதான்வகம் நாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்லக்கூடிய வழிகளையும் ரிஷிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணின தர்மங்களையும் நாம் பார்த்துன்னு வரோம் ரிஷிகள் நமக்கு அனுகிரகம் பண்ணின தர்மசாஸ்திரங்களுக்கு ரொம்ப சக்தி உண்டு வேதத்துக்கு எவ்வளவு சக்தி உண்டோ அந்த அளவுக்கு ரிஷிகள் நமக்கு கொடுத்த தர்ம தர்மசாஸ்திர கிரந்தங்களுக்கும் சக்தி உண்டு ஸ்மிருதிகள் இல்லாமல் நாம் வேதம் என்ன சொல்றதுங்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது மேலும் ரிஷிகள்லாம் பகவானுடைய அம்சம் ரிஷிகள்லாம் அதுதான் பகவான் சொல்றஸ்மிருதி மமீவாக எஸ்தா முல்லங்க வர்த்ததே ஆஜாட்சேதி மமதிரோகி மத்பக்தோபி நவைஷ்ணவா அப்படின்னு பகவானுடைய வாக்கியம் ஸ்ருத்தின்னா வேதம் ஸ்மிருத்தின்னா ரிஷிகள் பணினது இவை இரண்டும் மமீவாக்யே என்னுடைய உத்தரவுகள் எஸ்தாம்ங்கிய வர்த்ததே ஸ்ருதிமுல்லங்கிய யாரு வேதம் சொல்கிற வழியையும் வேதத்தையும் மறந்துட்டு யார் ஒருத்தன் வாழ்க்கையை அவன் ஆக்ஞாசேதி அவன் என்னுடைய உத்தரவை மீறினவனாக ஆகிறான் மமத்ரோகி மேலும் எனக்கு துரோகம் பண்ணினவன் மத்பக்தோ அப்பி நான் வைஷ்ணவஹா அவன் என்னுடைய பக்தன்னு சொல்லிக்கலாம் நான் விஷ்ணு பக்தன் அப்படின்னு வெளி வேஷங்களை போட்டுண்டு அவன் சொன்னாலும் கூட நான் வைஷ்ணவஹா விஷ்ணோகோ அயம் இவன் விஷ்ணுவை சேர்ந்தவன் அப்படின்னு நான் அவனை எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு பகவான் சொல்ற அவன் என்ன சேர்ந்தவன் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு பகவான் சொல்ற அந்த அளவுக்கு ஸ்மிருதிகளுக்கெல்லாம் கௌரவம் ஜாஸ்தி சக்தி உள்ள ஒரு மந்திரங்கள் ரிஷிகள் சொன்ன ஸ்மிருதிகள் அத்தனை ரிஷிகளும் ஸ்மிருதி கிரந்தங்கள் பண்ணியிருக்கா வேதங்கிறது அனந்தம் அனந்தாவை வேதா ஆஹா அப்படின்னு வேதம் சொல்கிறது வேதத்துக்கு முடிவு கிடையாது அப்படி ஒரு வேதத்தை பார்த்து வேதம் சொல்கிற விஷயங்களை ஒரு வருஷப்படுத்தி கோர்வையாக நமக்கு ரிஷிகள் சொல்லியிருக்கா தர்மங்களை அதுதான் நாம் ஸ்மிருத்தின்னு சொல்கிறோம் நாம் இப்போ கடற்கரைக்கு போகிறோம் ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் கடற்கரைக்கு போனால் அஞ்சு பேரும் கடலை பார்க்குற போது அஞ்சு பேருடைய எண்ணமும் ஒன்றா இருக்காது ஒருத்தருக்கு என்ன தோணும் கடலை பார்த்தோன்னா பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கும் அந்த அலை வர்றதும் போகிறதும் அழகாக இருக்கும் அப்படி ஒருத்தர் ரசிப்பார் இன்னொருத்தர் கடலை பார்த்த உடனே அவருக்கு அதில் உள்ள துஷ்ட ஜந்துக்கள் தான் ஞாபகம் வரும் சுராமீன் சிமிங்கலம் அந்த துஷ்ட ஜந்துக்கள் ஞாபகம் வரும் இன்னொருத்தருக்கு அதனுடைய ஆழம் ஞாபகம் வரும் இது எத்தனை கிலோமீட்டர் ஆழம் அப்படின்னு அதனுடைய ஆழம்தான் ஞாபகம் வரும் இன்னொருத்தருக்கு சுனாமி தான் ஞாபகம் வரும் அதை பார்த்த உடனே அது அப்படியே மீறிண்டு உள்ளே வந்ததுன்னா உலகமே மூழ்கி போயிடும் அப்படின்னு பயம் வரும் சமுத்திரத்தை பார்த்த உடனே இப்ப அத்தனை பேரும் பார்க்கறது ஒரே கடலாக இருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தெரியறது இந்த கடல் அது போலதான் அனந்தமான வேதத்தை பார்த்த ரிஷிகள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி அனுபவிக்கிறா வேதத்தை அப்படி அனுபவிச்சு அதுல உள்ள தர்மங்களை வருஷப்படுத்தி ஒவ்வொரு ரிஷிகளும் ஸ்மிருதி கிரந்தம்னு பண்ணியிருக்கா பண்ணிட்டு இத அத்தனையும் ஒரு வரிசையில் கொண்டு வரணும் அப்படின்னு அத்தனை ரிஷிகளும் தீர்மானம் பண்ணிட்டு அதை அத்தனை ரிஷிகளும் ஒரு வருஷப்படுத்தி அதில் ஒரு ரிஷி சொல்கிறத முதல்ல நாம் முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படி எந்த ரிஷியை நாம் நியமிக்கிறது அப்படின்னு ரிஷிகள்லாம் சேர்ந்து பேசி ஒரு விசாரம் ஒன்று பண்ணுறா விவாதம் பண்ணுறான் எல்லாருமா சேர்ந்து உட்காந்து அதாவது கஷ்டமான சில கேள்விகள்லாம் கேட்டு இதற்கு யார் யார் எப்படி பதில் சொல்கிறா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னு விசாரம் பண்ணி அந்த பதில் வேதத்துக்கு விரோதம் இல்லாமலும் இருக்கணும் நம்முடைய தர்மத்தையும் சொல்லணும் அதை நாம் கடைபிடிக்கிற மாதிரியும் சொல்லணும் அந்த பதில் அப்படி யார் சொல்கிறாலோ அந்த ரிஷியை நாம் முதல்ல வச்சுக்க வேண்டியது அப்படின்னு இவ்வாறுக்குள்ள பேசி தீர்மானம் பண்ணிட்டு விசாரம் பண்ணுறான் நிறைய விஷயங்கள் விசாரம் பண்ணப்படுறது அத்தனை கேள்விகளுக்கும் தர்ம விரோதம் இல்லாமல் வேதத்துக்கும் விரோதம் இல்லாமல் கடைபிடிக்கிற மாதிரியும் ஒரு ரிஷி பதில் செல்லுண்டே வந்தார் அந்த ரிஷியை நாம் முதல்ல வச்சு தீர்மானம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நியமிக்கிறார் அந்த ரிஷி யாருன்னா ஆபஸ்தம்பாச்சாரியார் ஆபஸ்தம்பரை அக்ரேசராக நாம் வச்சுக்கலாம் அக்ரேசரன் முதல் போஸ்ட்டு ஆபஸ்தம்பருக்கு அப்படின்னு தீர்மானம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் சொல்கிறது தர்ம வழியில் இருக்குது வேதத்துக்கு விரோதம் இல்லாமலும் இருக்கு ஆனால் அவர் அவருடைய வாழ்க்கை முறையும் அது மாதிரி இருக்காங்கிறதையும் நாம் பார்க்கணும் அதுக்கு ஒரு பரீட்சை வைக்கணும்னு தீர்மானம் பண்ணுறான் ஏன்னா சொல்கிறது தர்மமாக இருக்குது பேசுறதும் நல்லா இருக்குது நடைமுறையில் எப்படி இருக்கார் அப்படிங்கிறத பார்க்கணும் சொல்கிறதெல்லாம் தர்மம் பண்ணுறதெல்லாம் வேறு மாதிரி இருக்குன்னா அது பிரயோஜனம் இல்லை அவர் சொல்கிற வார்த்தையை நாம் எடுத்துக்கூடாது செய்து காண்பிக்கணும் தர்மத்தை செய்யணும் தர்மத்தை சொல்லணும் செய்து காண்பிக்கணும் ஆபஸ்தம்பர் அது மாதிரி இருக்காரா அப்படின்னு நாம் பரீட்சை பண்ணணும் அந்த பரீட்சையில் அவர் ஜெயிச்சுட்டாருன்னா அவரை நாம் முதல்ல வைக்கலாம்னு தீர்மானம் பண்ணி ஒரு பரீட்சை வைக்கலாம் ஆபஸ்தம்பாச்சாரிய என்னன்னா காலவேளையில் எழுந்து அப்படி அருணோதயம் மாறுது கிழக்க வெளிச்சம் வருது அப்போ கையில் தீர்த்தபாத்திரம் எடுத்துட்டு ஸ்நானத்துக்கு நதியை நோக்கி போறார் ஆபஸ்தம்பர் வயல் வழியா போறார் ரெண்டு வயலுக்கு நடுவில் ஒரு நடபாதை அமைச்சிருக்கு அதான் வரப்புன்னு பேர் அதெல்லாம் நடந்து போயிட்டு இருக்கார் குனிஞ்சுண்டு அப்படி போகணும்னு சாஸ்திரம் திருஷ்டிபூத்தம் எசேத் பாதம் அப்படி தலையை நிமிர்ந்துண்டு பார்த்துன்னு போகப்படாது தலையை குனிஞ்சுண்டு தான் போகணும் திருஷ்டி பூத்தம் கால் வர்ற வழியில் ஏதாவது கல்லோ முள்ளோ ஏதாவது வருதான்னு பார்த்துட்டே நடந்து போகணும் ஆகாசத்தை பார்த்துன்னு நடக்கப்படாது அப்படி நடந்து போயின்னு இருக்கார் தீர்த்த பாத்திரம் எடுத்துட்டு அப்போ அவருக்கு அங்கே ஒரு சோதனை வந்தது என்னன்னா ரெண்டு பக்கமும் வயல் அங்கே நன்னா விளைஞ்சு இருக்குது தானியங்கள் அறுவடைக்கு தயாராக இருக்கு அந்த வயலில் ஒரு பசுமாடு இறங்கி மேஞ்சின்றிருக்கு இந்த வயலில் அதாவது தானியங்களை வீண் பண்ணுறது அந்த பசுமாட்டினுடைய கழுத்தில் மணி கட்டியிருக்கு அந்த மணிச்சத்து கேட்ட உடனே குனிஞ்சிண்டு போயின்னு இருந்த அபஸ்தம்பர் நிமிர்ந்து பார்த்தா ஒரு பசுமாடு வயலில் இறங்கி மேஞ்சின்னு நன்னா விளைஞ்சி வந்திருக்கிற ஒரு தானியத்தை ஒரு மிருகம் அதை நாசம் பண்ணுறதுன்னா அதை விரட்டணும்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் அதை பார்த்துன்னு நமக்கு என்னன்னு போகப்படாது வயல் நம்முடது இல்லை எது எப்படி மேஞ்சால் நமக்கு என்னன்னு போகப்படாது அதை விரட்டணும் அதே சமயம் பசுமாடு ஏதாவது ஒன்று சாப்பிட்டுருக்குன்னு அதை போய் இடைஞ்சல் பண்ணப்படாதுன்னு சாஸ்திரம் இது ரெண்டுமாக ஒன்றா சேர்ந்தது அந்த இடத்துல அப்போ அத்தனை ரிஷிகளுமா பார்த்து பார்த்துன்னு இருக்கா இவர் எப்படி இந்த இடத்துல தர்மத்தை கடைபிடிக்கிறார்னு பார்க்கணும் அப்படின்னு எல்லாருமா பார்க்குறா அந்த ஆபஸ்தம்பராச்சாரியால் பார்த்தா பசுமாடு அந்த தானியங்களை நாசம் பண்ணின்னு இருக்கு அந்த வைக்கலை திங்கிறது அந்த நெல்மணிகளை ஒதறது கீழெல்லாம் விழிறது நெல்மணிகள் வேஸ்ட் பண்ணுறது அதே சமயம் பசுமாடு மெயின்ட்டுருக்கு இந்த இடத்துல தர்மத்துக்கும் விரோதம் இல்லாமலும் தர்மத்தையும் கடைபிடித்ததாக ஆகணும் அதே சமயத்தில் அதர்மமும் பண்ணிடப்படாது பசுமாட்டை பசுமாட்டை விரட்டிடப்படாது இந்த இடத்துல ஆபஸ்தம்பராச்சாரியால் என்ன பண்ணினார் அப்படின்னா ரொம்ப சாமர்த்தியமாக அங்கே ஒரு காரியம் பண்ணினார் ஆபஸ்தம்பர் என்ன பண்ணினார் அப்படிங்கிறத அடுத்த உபன்யாசத்தில் பார்ப்போம்